அவர்கள் தொழுகை பற்றி அவர்களிடம் அறிவித்தார்கள் அப்போது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அபூ பக்கரை சொல்லுங்கள் என்றார்கள் நான் அவர் இழகிய மனம் படைத்தவர் உங்கள் இடத்தில் அவர் நின்றால் அழுது விடுவார் அவரால் ஓதை இயலாது என்று கூறினேன் அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள் என்று மீண்டும் கூறினார்கள் நானும் முன்போலவே கூறினேன் மூன்றாவது அல்லது நான்காவது தடவையில் நீங்கள் யூசுப் நபியின் தோழியராக இருக்கிறீர்கள் அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள் என்றனர் அதன் பின் அபுபக்கர் நபி சொல்லாஹு அலிக் வசலம் அவர்கள் கால்கள் தரையில் இழுபடுமாறு இரண்டு மனிதர்களுக்கிடையே தொங்கியவர்களாக பள்ளிக்கு சென்றனர் அவர்களை கண்ட அபுபக்கர் அலி அல்லாஹும் அவர்கள் பின்வாங்க முயன்றார்கள் தொடுகையை நடத்துமாறு அவர்களுக்கு நபி சொல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் செய்கை செய்தார்கள் அபு பக்கர் அலி அல்லாஹும் அவர்களின் வளப்புறமாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உட்கார்ந்தனர் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறும் தக்பீரை அபு பக்கர் அலி அல்லாஹும் அவர்கள் மற்றவர்களுக்கு